அவர்கள் கூறினார்கள் உடனே எங்களில் சிலர் தங்கள் கைகளால் அடித்தனர் சிலர் தங்கள் செருப்பால் அடித்தனர் சிலர் தங்கள் ஆடையால் அடித்தனர் அடித்து முடித்த பின்பு அங்கிருந்தோரில் சிலர் அல்லாஹ் உம்மை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார் உடனே இவ்வாறு கூறாதீர்கள் இதன் மூலம் ஷைதானுக்கு உதவாதீர்கள் என்று நபி அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஒன்று